அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கடந்த கால பெண்களையும் தற்கால பெண்களையும் வருங்கால பெண்களையும் மனதில் கொண்டு திருவள்ளுவர் கூறும் வாழ்க்கை துணைநலம் அதிகாரம் அல்லது தலைப்பில் உள்ள கருத்துக்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் திருமணம் செய்து கொண்ட பிறகு குழந்தை பெற்றுக்கொள்வது என்பது தர்மம் அந்த குழந்தைக்கும் தர்மத்தை கற்றுக் வேண்டியதும் பெற்றோர் கடமையே அதுவும் மிக முக்கியமான தர்மம் குழந்தைகளுக்கு தர்மத்தை கற்றுக் கொடுப்பதற்காகவே திருமண வாழ்க்கை பெரியோர்களால் அருளப்பட்டிருக்கிறது மாணவன் இல்லறத்தானாக மாறி பிறகு தந்தையாகிறான் தந்தையான பிறகு அவனுடைய பொறுப்புகள் கூடுகின்றன அதே போன்று பெண்ணும் கற்க வேண்டியதை கற்று இல்லறத்தில் அடியெடுத்து வைக்கிறாள் அவள் தாயாக மாறுகிறாள் ஆண் பெண்ணாக இருந்தவர்கள் தாய் தந்தையராக உருமாறுகிறார்கள் தாய் தந்தை என்பது மிகவும் உயர்ந்ததொரு ஸ்தானம் கணவன் பணத்தை சம்பாதித்து கொண்டு வந்து மனைவியிடம் தந்துவிட வேண்டும் என்று மனு கூறுகிறார் பெண்தான் வீட்டை நடத்துகிறாள் வீட்டை காப்பாற்ற வேண்டியது மனைவியின் பொறுப்பு இக்காலத்திற்கு பொருத்தமாக இதனை நாம் சிந்தித்துக் கொள்ளலாம் அக்காலத்தில் விவசாயம் வியாபாரம் சார்ந்த வாழ்க்கை அது வேறு ஆனால் தற்காலத்தில் பெண்களும் பொருளாதாரத்தை உயர்த்த வேலைக்கு செல்கிறார்கள் வீட்டிலும் பொறுப்புகளை பிரித்து கொள்ள வேண்டிய நெருக்கடியான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒருவனுக்கு வாழ்க்கையில் எத்தனை வசதிகள் இருந்தாலும் எத்தனை உறவினர் சுற்றத்தார் இருந்தாலும் மனைவி மட்டும் எவரோடும் அன்பாக பழகக்கூடிய பண்பு இல்லை வாழ்க்கை நரகமாக மாறிவிடும் பெண்ணுக்கு விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை இருக்க வேண்டும் அதற்காக அளவுக்கு அதிகமாக குட்ட குட்ட குனிய வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் விட்டுக் கொடுப்பதால் மனப்பக்குவம் வளரும் என்பது உண்மை இங்கே உபதேசிக்கப்படுகின்ற எதுவும் ஆணாதிக்கமோ பெண்ணாதிக்கமோ அல்ல தர்மமே மேலோங்கி இருக்கிறது தர்மத்தின் ஆதிக்கமே குடும்பத்திலே மேலோங்கி இருக்க வேண்டும் இதில் ஆதிக்கம் என்ற சொல்லுக்கே இடமில்லை அறம் மேலோங்கி இருக்க வேண்டும் அறத்தின் ஆதிக்கம் ஆதிக்கம்னா அதிகமாக இருக்கும் தன்மை மேலோங்கி இருக்கும் தன்மைன்னு அர்த்தம் அந்த அறத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண் பெண் என்பதெல்லாம் முக்கியமானது பெண் உடலிலும் ஜீவன்தான் வாழ்கிறது ஆண் உடலிலும் ஜீவன்தான் வாழ்கிறது ஜீவனுக்கு பால் இனம் என்று எதுவும் இல்லை ஆகவே உயிரானது அறத்தை சார்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் மனித உடலிலே வாழ்கின்ற உயிர்கள் அறத்தை சார்ந்தும் அன்பை சார்ந்தும் இறைவனை சார்ந்தும் அமைதியை சார்ந்தும் அமைதியையும் ஆனந்தத்தையும் வளர்க்கின்ற நோக்கிலே வாழ வேண்டும் என்பதுதான் சாஸ்திரங்களுடைய உள்ளார்ந்த உபதேசம் என்பதை உணர்ந்து கொள்வோம் அறம் என்ற ஒரு விஷயத்திற்கு கட்டுப்பட்டால் யாதொரு பிரச்சனையும் வராது தனிப்பட்ட விருப்ப வெறுப்புகளுக்கு முக்கியத்துவம் தரும்பொழுதுதான் மிகவும் பிரச்சினைகள் தோன்றுகின்றன கணவன் மனைவி இருவரும் அறத்திற்கு கட்டுப்பட்டு நடந்தாக வேண்டும் என்ற கருத்தை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம் நாளடியாரில் முன்னூற்றி அறுபத்தி ஓராது பாடல் சொல்லுகிறது மழை திளைக்கும் மாடமாய் மாண்பமைந்த காப்பாய் இழை விளக்கு நின்றிமைப்பின் எண்ணாம் விழைத்தக்க மாண்ட மனையாளை இல்லாதான் இல்லகம் காண்டர் கரியதோர் வீடு என்னுடைய பொருள் மேகம் தவழும் மாடி உள்ளதாய் சிறப்புமிக்க காவல் உடையதாய் அணிகளே விளக்காக நின்று ஒளி வீசுவதாய் இருப்பினும் மாற்றிமைப்பட்ட மனைவியை பெறாதவனுடைய இல்லம் என்ன பயனை உடையது அது கூடாத சுடுகாடே ஆகும் காண்டர்க்கரியதோர் வீடு என்று அதனை மிகவும் வருத்தத்தோடு சொல்லுகிறது எனவே இந்த குரட்பாவின் பொருளை நாம் உள்ளார்ந்து மனதிலே வாங்கி வாழ்க்கையை செம்மையாக அமைத்து கொள்ள திருவள்ளுவருடைய திருவருளை என்றென்றும் நாடியிருப்போம் மனைமாட்சி இல்லாழ்கண் இல்லாயின் வாழ்க்கை எனமாட்சித்தாயினும் இல் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்